பண்ணி வச்ச உடனே எல்லாம் இருந்து சாப்பிட்டு போகணும் இப்ப நீங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன என்னப்பா அங்க இலை போட்டாச்சா எல்லாம் இலைய போட்டாச்சா இருக்கீங்களா இன்னைக்கு சார் கல்யாண சாப்பாடு யாரோட ஞான சம்பந்தரோட இருந்து சீத ஜீத இதை விட வேற என்ன ஆனாலும் ஏப்பா இந்த வழிபாடு முடிச்சிட்டு நம்ம சாப்பிடணும் அது தெரியாதுங்களா நாங்க போய் இலையில உட்காருமா நீங்க திருநீடு தருவீங்களே இப்போ ஆமா அந்த திருநீரையும் வாங்கி அடிச்சுக்கிட்டு அப்புறம் அது மகேஸ்வர பூஜை செஞ்சு அரியா தெரிஞ்சிருந்தீர் வாங்கி ரொம்ப அருமையா நல்ல பெருமானை வழிபாடு செய்துட்டு அரிய சாப்பிட்டு அதன் பிறகு நாம மகேஸ்வர பூஜை சாப்பிடுவோம் எனவே இப்போ ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இதெல்லாம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் எவ்வாறெல்லாம் அந்த அமைப்பில நம்முடைய கருத்தில் ஒன்றி வாழ்ந்தால் என்பதை அறிவதற்கு நல்ல அருமையான வாய்ப்பான இடம் இந்த இடம் நம்முடைய ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் மூன்று முறை சந்திக்கிறார்கள் நம்முடைய வாழ்நாளில் முதல் முறை சந்திப்பு சீர்காழி சீர்காழியில ஞான இருக்கின்ற பொழுது நாவுக்கரசர் கிளைக்கு வந்தவர் யாரோ சொன்னார்கள் இப்ப வந்து இந்த தாழ் மட்டவையெல்லாம் இல்லை இருந்திருந்தால் இந்த மாதிரி இன்னார் வந்தது இன்னார் வருகிறார் என்ற ஞானசமுதிர போடுவர்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க ஞானசுந்திர வந்தார் இந்த தினமனிலையாவது கொஞ்சம் நல்ல தாளையாவது போடுவான் மற்ற தாளெல்லாம் போட மாட்டான் ஞானசமுந்திர போட்டா இப்ப இருக்கிற தாள்கள்லாம் தினமனியில வேணா போடுவான் அப்படி வந்து ஒரு கால இருக்கு அப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதனால முதல் முறை வந்து சீர்காழில சந்தித்து ரெண்டு பேருமா அளவினார்கள் அளவராவினார்கள் ஆனா சந்தித்து ரெண்டு பேரும் சென்று பல தளங்கள் செல்லல கொஞ்ச நாள் கூலிய கலையருக்கும் திருப்பணம் சம்பந்தம் உண்டு ஆமா பெருமானை வந்து நிமித்தியதெல்லாம் திருக்கடம்பூருக்கும் இது இருக்கு நிறைய பத்திரம் சரி அப்படியா ஆகவே இந்த இரண்டு பெருமக்களும் சீர்காழியில் சந்தித்த பொழுது சில நாட்கள் தங்கி புறப்படுகிறார் புறப்படுகின்ற பொழுது திருக்கோலக்கா வரைக்கும் வந்து அனுப்பி நம்முடைய அனுப்பிடுறார் விடைபெற்றுக் கொண்டு வந்தார் இப்பொழுது இரண்டாவது முறை சந்திப்பு நடக்க போகுது இது எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டா நம்முடைய ஞான சம்பந்தர் திருப்புகளில் இருக்க அதான் இப்ப படிச்சிட்டு இருக்கும் நாவுக்கரசர் திருவாரூர்ல இருந்து திருப்பவலூர் வர்றார் வருகிறான் தெரிஞ்சு என்ன பண்ணார் அவர் திருப்பவலூர்ல இருக்கிற ஞானசம்பந்த பெருமான் இந்த முருகநாயனத்தில் இருக்கிற எதிர்கொண்டு அழைக்க போறார் யார நாவுக்கரசர் இப்ப எதிர்கொண்டு அழைக்கணும் திருப்பவலூர்ல இப்ப ஓர் எல்லை எல்ல எல் தொடங்கத்துல அங்க போய் நிற்கிறார் நாவுக்கரசர் தொண்டரோட வர்றார் வந்தா அந்த எல்லையிலேயே இருந்து என்ன அப்படின்னு கேட்டு திருவாரூர் என்ன எங்க சென்று வந்தது என்று பொதுவா கேட்டார் கேட்ட உடனே அத்தையா திருவாரூர் அப்படின்னு திருவாரூர் எப்படி எல்லாம் வழிபட்டது என்று கேட்டார் கேட்ட உடனே அங்கே எங்க எல்லையில வரவேற்கின்ற நம்முடைய நாவக்கரசர் சொல்லுகிறார் என்னன்னா எது முத்துவிதானம் மணிபர் கவரி முறையாளிங்கிற பதியும் பாடினது இதெல்லாம் செய்கிடாருடைய நெறிப்பற்றி தின்றால் ஒழிய இல்லைன்னா எங்க பாடினது முத்து திருவாரூரில் பாடியது திருவாரூரை பற்றி பாடியது திருவாரூரில் பாடியதல்ல அதெல்லாம் சேர்க்கடாரால் ஆடிய முடியும் திருவாரூரை பற்றிய தவிர திருவாரூரில் பாடியதில்லை என்ன சிறப்பு என்று கேட்க அது பொழுது அருளிய பதியம் முத்து விதானம் அப்படி போட்டாதான் உண்மையான சரியான இடம் இப்ப நம்ம அரங்கல் முறையெல்லாம் எப்படி இருக்கும் திருப்போலூர் தான் போட்டிருக்கோம் நம்முடைய பன்முறையிலும் இப்படிதான் போட்டிருக்கும் இதுதான் என்ன வந்து இந்த திருமுறை மத்துவதில் வற்புறுத்தி இதெல்லாம் நம்ம எழுத மட்டுமே சொல்லிட்டு இந்த திரு சமுதிர போட்டோம் திருஞான ஆனா திருயான போட்ட போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இடத்தை வளர்க்கணும் நீங்க திருப்பள்ளூர் வந்த பிறகுதான் இந்த மாதிரி அருள் என்னமே வந்தது அப்ப நிச்சயமா எங்க பாதுன்னா திருப்புகலூர் எல்லையில் ஞான திருவாரூர் செல்வத்தை வினவ அப்பொழுது நம்முடைய நாவுக்கரசர் அருளியது அதான் முத்து விதானம் மணிபூர் ரொம்ப அருமையான பாட்டு இதெல்லாம் அது இப்ப படிக்கிறோம் ஆனாலும் திருவாரூர் திருவாதிரையை பற்றி அருமையா சொன்ன பகுதி நம்முடைய நாவக்கிறதுலாம் எத்தனை இல்லை ஆமா அங்க முடிஞ்சது இப்ப சொல்லி அங்க ரொம்ப அருமையான பதிகம் அதெல்லாம் எப்படி இந்த திருவாரூர் திருவாதிரை அந்த செல்லும் என்று கேட்டார் கேட்ட உடனே சொல்லுகிறார் திருவாரூர்ல திருவாதிரையிலே தியாகராஜா அப்படி புறப்படுகிறாராம் புறப்பட்டா ரொம்ப அருமையா முத்துக்கள் அப்படி அப்படி கீழே தொங்க விட்டு இந்த விமானம் இருக்கா விதானம் அதுல வந்து திருவாரூர் தியாகராஜா இருக்காராம் அவர் அப்படி வருகின்ற பொழுது அந்த ரெண்டு பக்கமும் யார் இருக்காங்கன்னா நல்ல பெண்பாளர் இருந்து அவர்களுக்கு தியாகராஜாவும் கபடி வீசுறாங்க கபடி அப்படி கபடி வீச அந்த விமானம் அப்படி வருதான் பின்னால யார் இருக்கான்னு கேட்டா நல்ல இல்லறத்தவர்கள் நல்ல கணவன் மனைவி யாரோடு கூட இருந்து தியாகராஜா பின்னாலேயே வர்றாங்களாம் அதுக்கு பின்னால யார் வர்றாங்கன்னு கேட்டா நல்ல எங்கெங்கயோ இந்த ஞானிகள் வடபுளத்தில் இருந்த மற்ற எங்க அந்த ஞானிகள் அதுக்கு பின்னால வர்றாங்களாம் இப்படியாக அந்த திருவாரூர்ல முத்துவிதானம் புறப்பட்டு செல்லும் திருவாதிரை சிறப்பு என்று சொன்னார் எப்போ அப்ப கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருவாரூரில் திருவாதிரி எப்படி நடந்தது என்று சொன்னால் அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய நாவகர்ஷ தேவர்கள் அது அப்படியே சொன்னது நம்முடைய சம்பந்த முத்து விதம் மணிபொர்க்கி முறையாளி அப்படியே விமானம் வருதான் ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண்பாளா இருந்து கவரி வீசுறாங்களா இந்த பெண்ணு கவரி வீசும் இப்படி இப்படி வீசும் அந்த பெண் அப்படி எடுத்துக்கணும் இந்த பெண் கவரி பெண் அப்படியே பெருமானுக்கு விசிடும் போது அந்த விசிடும் போது இந்த முறையாளி பின்னால யார் வர்றா விமானத்து பின்னால பக்தர்களடு பாவையர் சூழ நல்ல ஆணும் பெண்ணுமா பின்னாலேயே தியாகராஜா தியாகராஜா என்று சொல்லிட்டு அப்படி வரா முறையா பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னி அதுக்கு பின்ன யார் வரானாரு பித்தக கோலம் வெந்தலை மாலை பிரதீகள் நல்ல தவசியர்கள் அவங்க எல்லாம் கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வேடம் கொண்டிருப்பாங்க சில பேர் அப்படியே இது தலமாலை அணிஞ்சிருப்பாங்க நான் வெண்தலை மாலை சில பேர் பார்த்தா கோலமே கௌபீரன் மட்டுமே இருக்கும் சில அது கூட இல்லாம கூட இருக்கும் இப்படி வித்தக கோலம் வெண்தலை மாலை விரதிகள் அப்படி வர பக்தர் இது அத்தனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படியாக வரும் இதை நான் உண்மையிலேயே சொல்றேன் போஷிக்கால இதை மாதிரி படிச்சிட்டோம்னா இந்த ஒலிய ஒளியை பாக்கிட்ட அதை இறுக்கி முடியிருக்கும் எங்க ஒலியும் ஒலிண்டா முத்துவிதான ஒலி அப்ப ஏழாம் நூற்றாண்டு திருவாதிரி சரி பார்க்கும் போது தியாகராஜா இப்படி கவரி வீச பின்னால அந்த இல்லறத்தோறல் எல்லாம் வர அதுக்கு வர இப்படி எப்படி முறைய கியூ கியூன்னு இல்லறத்தோறல் ஆணும் பெண்ணுமா வர அதற்கு பின்னே துறைவியர்கள் வர அப்படியே விமானம் போகும் இந்த அருமையான பதிகத்தை எங்கே சொன்னார் திருப்பலூர் எல்லையில இவர் வரவேற்க வந்த போது கேட்டார் ஞான சம்பந்தர் வரவேற்க வந்தவர் என்ன பண்ணாரு திருப்பள்ளூர்ல அழைச்சிட்டு போனோம் இந்த பதியம் கட்ட உடனே அப்படியானால் அரியேன் அரியேன் அரியேன் நான் திருவாரூர் வரை சென்று வந்துடுறேன் அது வரைக்கும் திருப்பள்ளூர்ல இருக்கட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து அப்போ ஞான சம்பந்தரை இந்த திருவாதிரை சிறப்பு பதியம் ஈர்த்து ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அந்த மாதிரி பதியம் இந்த முத்துவிதான் எனவே இந்த முத்துவிதானம்ங்கிற பதியும் ஞான சம்பந்தர் ஈர்த்த உடனே அந்த எல்லையில் இருந்து வரவேற்க வந்தவர் கொண்டு விட்டுட்டு வந்த போலாம் அது கூட தாங்கல நண்பர்கள் அதனால அப்படியே அப்படியே திருமேனி திருமேனி அங்க இருக்கட்டும் திருமேனி தம்பி ஐயா இவங்க எல்லாம் ஐயா அழைச்சிட்டு போங்க ஐயா அழைச்சிட்டு போங்க அரியன் திருவாரூர் போய் திசை மட்டும் வந்துடுறேன் புடி வரவேற்று வந்தவர் திருப்பூர் உள்ள போறாக்கரசும் இதுவே திருநாவுக்கரசோடிந்து என்ன இருப்பூரூர்ல இருக்கா இங்க இந்த இடத்துலயே விட்டுட்டு போறதா கூடவே கொண்டு போய் முருகன் படத்துல விட்டா தேவலான்னு படுது ஆனா இது ஞான சம்பந்தம் என்னன்னு கேட்டா அரியன் அறியும் திருவாதிரி சிறப்பு அது வரேன் இது போகுது எதோட போறது இப்போ படிப்பது ஞான சம்பந்தர் ஆனதுனால பெருமானியன்னு திருநாவுக்கரசரை திருவள்ளியை வணங்கிட்டு அடியவங்களும் சரி திருவரும் எனவே திருநாவுக்கரசர் ஆசீர்வாதத்தோடு இப்ப நம்ம எங்க போறோம் ஞான சம்பந்த சிவ சிவ சத்தியம் இதெல்லாம் அப்படி இந்த ஒளியும் ஒளியும் கண்டு சிறப்பது நாட்டுக்கு நலம் நம்ம ஆன்மா கரையே அதை திருவுவது தண்ணியும் கெடுத்து நாட்டையும் சத்தியம் நா இப்போ எங்கே போறோம் ஞானசம்பந்த விட போறோம் எங்கே இருந்தவாறு அந்த வரவேற்ற அந்த அமைப்பிலிருந்து நீரா போறோம் போனார் சொற்ப ரவேந்தர் அதான் அது வரைக்கும் வந்துடுமா அத படிக்கணுமா விட்டு பிரிந்து வந்த நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருப்போலூர் இருக்க திருக்கோலிலையும் மற்ற எல்லா பதிகளையும் வணங்கினார் திருவாரூர்லாம் வணங்கினர் வணங்கிய பிறகு அவருக்கு ஒரு நினைவு வந்தது என்ன நினைவு என்றால் திருப்பூரூர்ல நம்முடைய நாவுக்கரசர் எல்லாம் எழுந்தொல்லி நம்ம அங்க இருக்க சொல்லி வந்தமே என்று சொல்லிவிட்டு இப்ப திருப்பூரூர் நினைவு வருகிறது அப்படி வருகின்ற இப்பொழுது ஒரு அருமையான இடம் அருமையான இடம் இப்பொழுது திருவாரூர் விட்டு பெருமானை வணங்கி வருகிறார் அப்படி வணங்கி வருகின்றவர் திருவாரூர் எல்லை என்ன எல்லைன்னு அந்த ஊர் எல்லையில் என்ன இருக்கும் இப்ப எல்லாம் இப்போ இருக்காது மீண்டும் வருக வணக்கம் அந்த இடம் வந்துட்டு எங்கே திருவாரூர் எல்லை இல்ல மீண்டும் வருக வணக்கம் என்று வந்தது அந்த இடம் நிற்கிறது நிற்கும் போது அவருக்கு ரெண்டு விதமான கவலை ஒன்று திருப்பரூர்ல தங்க சொல்லிட்டு வந்தோம் எனவே அங்க போனா தேவலான்னு இன்னொன்று திருவாரூரை எப்படி விட்டு பிரியது ஆரூர் பெருமானி அப்படி வந்தது அந்த ஊர் எல்லை அப்படி வரும்போது திருவாரூர் எல்லை அப்படி வருகின்ற போயிரு தானா திருவாரூர் எல்லை போயிடுது அந்த எல்லை அப்படி நிற்கும் போது ஒரு பக்கம் திருவாரூர்லயே இருந்துருவோமா மீண்டும் பெருமானை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் சிவசிவா அவரை திருப்பூரூர்ல இருக்க சொல்லிட்டு வந்தோமே அது மீண்டும் போவானாமா அப்படின்னு மனசு அப்படி இருக்கான் அல்ல அந்த சூழ்நிலையில் பாடியதான் இந்த பவனம் இதெல்லாம் யார் சொல்றார் சேர்க்கல இரு நீங்க இந்த மாதிரி விட அந்த சந்தர்ப்பம் தெரிஞ்ச போது படிக்கும் போதே நமக்கு தனியாக அமைப்பு இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் திருப்பகலூர் எல்லையில் யார் இது திருவாரூர் எல்லையில் யாரோடு ஞானசம்பந்தோடு ஞானசம்பந்தர் என்ன செய்கிறார் அந்த எல்லை வந்தவன நமக்கு சரி திருவாரூர் தாண்டோம் அச்சு போயிட்டு இருப்பவன திருவாரூர் மீண்டும் வருக வணக்கம் நன்றி அந்த எல்லை வந்தவொடனே கால் திருவாரூருக்கும் போக மாட்டேங்குது திருப்பகலூருக்கும் வரமாட்டேங்குது அந்த நிலையில் பாடிய பதிகம்தான் பவனமாய் ஜோடையா இடங்கூறி விளக்குன்னு சொன்னா அப்படி எல்லா பதிப்புகளும் எப்படி இருக்கும் திருவாரூரில் பாடியது நினைந்து பாடியது ஆனா எல்லையில் பாடியது எந்த சூழலில் பாடியது இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக அந்த மாதிரி இடத்துல படிச்சோம்னு சொன்னா அது ஆனா எப்படி எல்லாம் படிக்கிறாங்களோ யாரு நம்ம மூர்த்தி அப்பா படிச்ச பாணி வேற பவனமாய்ச்சோடைய நாவலா பஞ்சு தோய்த்து அட்ட உண்டு சிவனதாள் சிந்தியா பேதை மார்போல நீள்ளே நெஞ்ச நோக்கி சொல்ற நெஞ்சு என்ன சொல்லுது திருவாரூர் எப்படி பிரியிறது பெருமானியே வணிகம் கொண்டு இருக்கலாம் என்று சொல்லுதான் நெஞ்சு அப்ப நெஞ்சனுக்கு சொல்றா ஏன் நெஞ்ச இப்படி வருத்தப்படுற அப்படின்னா ஏன் என்ன யார் வருத்தப்படணும் என்று கேட்டா இந்த உலகத்துல நீங்களே எல்லாம் முடிஞ்சு நான் தான் இருக்கிற காலத்தில் எதுவுமே செய்யாம யாருக்குமே வரணா காசு தரல கோயில் குளமும் போகல இல்லைங்களா தான் உண்டு வீடு உண்டு சாப்பாடு உண்டு அல்ல உண்டு இதுல ஏர்ந்துட்டான் அவனுக்கு ஒரு காலத்தில் அந்தி காலம் வருது அந்தி காலம் வருகின்ற பொழுது என்ன அப்படி எல்லாம் சொக்குது போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஏய் தம்பிங்க வாடா தாத்தா போயிட போறாங்களா இருக்கடா ஒரு சொட்டு பால் ஊத்துறா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல போய் நின்றுகிட்டு தாத்தா நான் தான் பேர வந்திருக்கிறேன் தாத்தா ஒரு சொட்டு பால் தான் ஊத்துறேன் தாத்தா குடிக்க தாத்தா அப்படிங்கும் போது பவனமாய்சோடய நாயடா நாக்கு மேல அப்படி இப்படி மேல வருது உள்ள போடுது ஆனா ஒன்னும் உள்ளே இறங்க மாட்டேங்க அப்போ இந்த பாலை கூட வந்து தமிழர்ல வழியா ஊற்ற முடியல ரொம்ப வெயில வழியமாட்டிருக்கு அதனால பஞ்சுனால அந்த பாலை தோய்த்து அதையும் முடிச இல்லாம அதுல பெரும்பாலும் தமிழர்லயே முழுக்க புழிஞ்சுட்டு ஒரு சொட்டு ஒன்றரை சொட்டு இருக்கும்போது மட்டும் அப்படி எடுத்து தாத்தா தாத்தா நான் தான் தாத்தா என்ன தூக்கி வளர்த்தீங்களே தாத்தா கொஞ்சம் பால் சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னா அது புளியனாட்டு ஒரு சொட்டு வடியுது தாத்தா வடியுது தாத்தா காட்சி சார் சத்தியம் காட்சி தான் பவனமாய் சோடையாய் நாய் எடா பஞ்சு தோய்த்து அட்டை உண்டு என்ன நினைப்பா அந்த எல்லாம் தெரியுது இந்த மாதிரி பேரம் ஊத்துறது பேச முடியல எனக்கு இது மேம்போச்சு கேமோச்சு பேதைமார் போல முட்டா பய அந்த மாதிரி இறக்கிறம வந்து எப்படி வருத்தப்படுவானோ அப்படியே நீ வருத்தப்படுற ஏழை நெஞ்சே ஏ கவலைப்படுற ஏன் ஏன் அப்படின்னாரு நினைச்சா திருவாரூர் வர்றோம்னா எதுக்காக அவனது ஆர்வர்த்தோடது உயலாம் அடிக்கடி வரலாம் ஆனா இப்ப திருப்பூரூர்ல அவர் இருக்கார்ல அவங்க போய் பார்க்க வேணா வாடா கண்ணு என்று தான் நெஞ்சை அழைச்சிட்டு போற அப்ப நெஞ்சு என்ன மீண்டும் திருவாரூரில் இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆனால் இவர் அது சொல்லும் போது இந்த மாதிரி வாழ்நாள் போற ஒண்ணு செய்யாதவன் வந்து கடைசி காலத்துல இறக்கும்போது அதை விட்டுட்டு போறோமே இதை விட்டுட்டு போறமே அப்படி விட்டுட்டு போறமேன்னு ஜாகுவான் அல்லவா அது போல நீயே வருத்தப்படுற அவனது ஆர்வத்தோடது உயலாம் நினைச்சா நம்ம திருவாரூர் வரலாம்னா மையல் கொண்டு அஞ்சல் நஞ்சி கவலைப்படாத ராஜா வா என்று சொல்லி அந்த திருவாரூர் எல்லை மீண்டும் வருக வணக்கம் நன்றி சொன்னதை அப்படி தாண்ட தாண்டி திருப்போரூர் வருவரா இது சேக்கிடாரால் தான் இந்த இடத்தை சொல்ல முடியுது இல்ல ஏன்னா திருவாரூரில் பாடியது அதான் நம்ம இதுவரைக்கும் படிக்கணும் அதற்காகத்தான் அந்த முற்றோதல் தான் அந்த அந்த பணி தந்தது நான் நான் குரும சிதானு முற்று நம்ம இருபத்தேழு தேவஸ்தான முதல் திருமறையை போய் சீர்காழில தொடங்கும் தொடங்குனது அங்கதான் என்ன பண்றதுப்பா உங்களுக்கு உடம்பு தேவலான் இருக்கு அந்த பயலுக்கு பிளஸ் டூ படிச்சேன் படிப்பான் என்ன பண்றது அப்படின்னு பண்ணும் சரி அதான் உலகம் அவ்வளவுதான் உலகம் அந்த முதல்ல பரப்படுகின்ற பொழுது பரத்தப்படும் அப்ப ஆறுதல் சொல்லி அனுப்போம் அது போல ஆறுதல் சொல்லுகிறார் தன் நெஞ்சுக்கு இப்படி ஒரு அருமையான பதியம் இதை பாடிவிட்டு நேரம் திருப்பூர்ல வருகிறார் இப்பொழுது திருப்பூர் ஊர்ல யார் இருக்கா நம்முடைய இருக்கிறார் திருமணத்தை அணிந்தார் அமைப்பு முறை ஏன் என்ன வேணும் ஒரு கால் வந்து இது மாதிரி வந்து நம்ம பஸ்க்கு சேர்ப்பதுனால முன்ன போறோம்னா முன்னே அதுக்கு முன்னே சொல்லுவோம் பார்மாலிட்ட சொ நடைமுறை அமைப்பு ரொம்ப அருமையா அந்த முறை வைப்பு மாறாம இருக்காங்க என்னன்னா இங்க ரெண்டு பேரும் மீண்டும் பூம்புறூர்ல சேர்ந்த உடனே இரண்டு பேருமாக தலையாத்திரை மேற்கொள்ள விரும்புறாங்க ஞான சம்பந்த அதுல ரொம்ப விருப்பம் சரி நம்ம வந்து தலையாத்திரை பண்ணுவோம் அப்படின்றது ஆக நாபகும் சரி செய்வோம் அப்படின்றது எனவே புகழூர்ல இருந்து புறப்படுறாங்க புறப்பட்டு போது பறப்பட்டு அப்படி பறப்படுறாங்க இதா தான் இந்த ஒலியும் ஒலியும் தான் மறந்துட பண்றாரு சரிங்களா ஒலியும் ஒலியுமே இதுதான் அப்படி பறப்படுக போது சரியின்னு இப்ப முருகநாயன மடத்துல ரெண்டு பேருமே வர்றாங்க வந்தா ஞான சம்பந்தருக்கு சிவிகை உண்டு பெருமானம் கொடுத்து அதனால சிவிகை இருக்கு எனவே இவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வரும்போது சிவியை தூக்கிட்டு வர்றவன் என்ன பண்றான் பின்னாலேயே தூக்கிட்டு வர்றான் ஆனா ஞான சம்பந்தர் தான் சிவிகையில வரக்கூடாது பெரியவர் கூட வராருன்னு ஞாபக அரசோட பேசிட்டு வர்றாரு அப்படியே வந்தாங்கன்னா இப்ப ஊர் எல்லை எது திருப்பகர் ஒரு ஊர்ல எல்லை என்ன இருக்கும் மீண்டும் வருக நன்றி வணக்கம் இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்துல இருக்காது நான் வேடிக்கையா சொல்றது அல்லவா திருப்பூர் எல்லை வந்தவன்னா மீண்டும் வருக நன்றி வணக்கம் அந்த எல்லை வந்து அந்த உடனே நாவுக்கரசருக்கு என்ன படுதுன்னா என்ன சிவிகை பெருமான் கொடுத்தது அதுல எல்லாம் தம்பி வரணும் நினைக்கிறார் ஞான சமத்துல நினைக்கிறாங்க கேட்ட பெரியவர் வருதா நான் பாத்து பலகல ஏறி வர்றதா சிவ சிவ என்ன அருமையுடைய அதனால சொன்னார் ஏன் வரணும் எப்படி வர்றது ஏன்னா இவர் வயசானவர் இவர் நடந்து வரா நம்ம சிவிகேல எப்படி வர்றதுன்னு அது நினைக்குது அவர் என்ன கருது பெருமானே தந்த அருமையான செயல் செய்தார் என்ன இது கூடவே கூடவே வந்தா தான் என்ன வயசானவராஜா அவர் நடந்து வர்றாரு இவர் ஒரு மைல் மின்னையே போயிடுறது யாரு நாவுக்கரசர் இது பின்னால வந்து என்ன அறிவிப்பாடு தெரியுங்களா அருமையை உடன்பாடு தாங்கள் எங்கு சொல்லுகிறீர்கள் அதுக்கு பின்னாரு மேற்கொண்டு போனது அதோடு கூட பல்லகு போகு அப்படி ஒரு அருமை பார்வைத்து கொண்டாரு இதெல்லாம் எப்படி உலகியல் அறிவு அண்ணவா ஒலகியல் அறிவு இப்ப ஒருத்தர் ஸ்கூட்டர்லாம் வந்திருந்தார் இன்னொருத்தர் நம்ம சும்மா போறோம்னா அவங்க அதுலயே ரெண்டு பேர் போறாங்க போகும்போது இவர் என்ன இல்ல நீங்களும் வாங்க மூணு பேரும் பேசிட்டு போலாம்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா அந்த ரெண்டு பேர் வந்தவங்களை உண்மையாவே நீங்க முன்ன போங்க அல்லது நான் நீங்க பின்ன வாங்க நாங்க முன்ன போயிட்டே இருக்கிறோம் என்று சொல்லி விட்டோம்னா நல்லது இல்லைன்னா ரெண்டு பேர் அவங்க இதுல வர தான் நடந்து வர சங்கரம் நடந்து வரவங்களுக்கும் சங்கடம் இருக்கும் ஸ்கூட்டர்ல வரவங்களுக்கும் சங்கடம் இருக்கும் ஒன்னு அவங்க ஒரு மயில் மின்ன போயிட்டாங்கன்னாலும் நான் பாட்டு பின்ன போயிட்டு இருக்கலாம் அல்லது நாம முன்ன போயிட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு அருமைப்பாட்டை தங்களுக்குள் நிகழ்த்தி கொண்டார்கள் என்பது ரொம்ப அருமையா இங்கே கவனிக்கணும் இந்த அறிவைப்பாட்டோடு எப்படி அப்ப நாவக்கரசர் முன்னையே போடுவாங்க அதனால இப்போ இந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தலங்கள் ரெண்டு பேரும் வழிபாடு செய்யறாங்க இந்த முப்பத்தஞ்சு தளத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டா நாவுக்கரசர் முன் வர அவரை எதிர்கொண்டார்கள் என்று முடிப்பாங்க பிறகு அடுத்தாற்பல என்னன்னு கேட்டா ஞான சம்பந்தர் பின்வரை அப்புறம் அவர் எதிர்கொள்வார்கள் என்று வருவார் பெருமாக பல்வேறு பதிகளுக்கு சென்று வணங்கியவர்கள் இப்பொழுது திருவழிமணலைக்கு வருகிறார்தான் திருவழிமணலை வந்து இரண்டு பேருமாக வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடத்தும் என்னது என்றால் நாட்டுல ரெண்டு விதமான முறையில பஞ்ச வரும் அப்பெல்லாம் ஒன்று மழை நிறைய பெய்து வெள்ளப்பெருக்கனால போய் அப்படி வரும் இல்ல மழை பெய்யாமலே விட்டு போயிடும் குறைஞ்சினும் நோய் செய்யும் எந்த ஒன்று மிகுந்தாலும் கஷ்டம் குறைஞ்சாலும் நிறைய பெய்தாலும் கடினம் மழை நிறைய குறைந்தாலும் திருப்பன்கூர்ல மழை இல்லைன்னு வேண்டாங்களாம் பன்னெண்டு வேலையின்லாம் எழுதி உடனே மழை பெய்யதான் பெய்தது பெய்து கொண்டே இருக்குதான் நிக்கிறதுக்கா ஆகவே மழையானது அளவுதான் இருக்கணும் எந்த ஒன்றுமே அளவில் இருந்தால்தான் சரியாவும் அதனால திருவேலிமனையில வந்தபோது மழையே இல்லாமல் ரொம்ப சுருங்கி இருக்கலாம் அதுதான் ரொம்ப ஒரு பாட்டுல ரொம்ப அருமையா சொன்னார் மண் நின்மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண்ணுயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரும் பூசையாற்றா மிக்க பெரும் பசி உலகில் ரெண்டு வரிதான் இந்த ரெண்டு வரியும் அனுபவத்தில் என்னென்ன தெரியும் தெரியும் மண்ணின் விசையை வான் பொய்த்து வான் பொய்த்துன்னா மழை பெய்யல அப்புறம் பான் பொய்த்து அதனால என்னென்னலாம் தீங்கு வரும் என்று சொன்னால் நதிகள் தப்பி ஆத்துல தண்ணி வராதுல மண் உயிர்கள் கண் சாம்பி உயிர்கள் எல்லாம் வாழ முடியாது ஏன் உணவு அந்த மண்ணுயிர்கள் வந்து ஏன் வருத்தப்படுதுன்னா உணவு தனக்கு கூடியது கிடைக்காதனால பின்னர்க்கும் சிறப்பில் மிக்க பெரும் பசி கோவில் குளங்கள்ல நல்லா பூஜை நடக்காது இவையெல்லாம் நிகழும் என்று சொன்னா இது எங்க சொல்றது அப்படின்னு கேட்டா நம்ம இரண்டாவது வாரத்துல திருக்குறள்ல அப்படி இருக்குது திருக்குறள் வாங்கி பிழிஞ்சிட்டு இருந்தது வான சிறப்பு வான சிறப்பு சொன்னார்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு செயல் நடக்கணும்னால மழை அடிமையா பொடியனும் அந்த மழை பொடிவனும் என்பதற்காகத்தான் அந்த வான சிறப்பு இரண்டாவது கூட சொல்லிட்டு வரீங்களா எங்க ரத்தனகிரியில சொல்லிட்டு இருக்கிறேன் ரத்தனகிரியில சொல்றது இவங்க எல்லாம் தெரியும் நூல்கள் நமக்கு நிறைய இருக்குது நாளடி நான்மணிக்கடிகை நாற்பது இனிமை நாற்பது திரிகடுகள் பழமொழி நானூறு நூல் இருக்குற நீதி நூல்களில் திருக்குறளுக்கு இடம் என்று ஒருத்தன் ஜி கடி பண்ணணும் அணுகிற முறை இப்படிப்பட்டது என்று ஒரு வந்து எப்படி சேர்க்கிறார் என்ன சொல்லுங்கள மண்ணின்றுப்பின் உள்வறி தவறிவிட்டாங்க திருக்குறள் சொல்லி எடுத்தான் இருக்காரு சரி இந்த மாதிரி மழை பொடியில் என்ன என்ன கேள்வி இவர் நதிகள் தப்பி அப்படிங்கிற அவர் என்ன சொன்னார் மேல போய் நெடுங்கடலும் தண்ணீர் குன்றும் தடிந்தடிலே தானல் காதாக ஆறு கீறு வராது கடலே தன் தன்மை போடு மழை பெய்யலும் தண்ணீர் குன்றும் பெரிய பெரிய வங்காள வரி அரபிக்கடல் சொல்லிங்களா அது கூட மழை பெய்யலாம் தண்ணீர் போடு அதை வாங்கி நதிகள் என்று சொன்னார் ஆறுகள் தண்ணி வராது என்று சொன்ன ஆறுல தண்ணி வராது ஏன் அவர் கடலை பிடிச்சாருன்னா இந்த ஆறுகள் எல்லாம் சென்று சேர வேண்டிய இடமே கடல் தான் இந்த இத்தனை ஆறு சென்று சேருகின்ற கடலே தன் தன்மை குண்டும் ஆறு குண்டு தானா தெரியும் போடாதான் பெருவில் இருந்து பேசினவ திருக்குறள் போல ஒரு அறநொலியும் இல்லை வேண்டியதும் இல்லை இருக்கிறதானா யோகிதையா படிக்கணுமே அதுதானே இல்லை அதாங்க யோகிதையா படித்த அப்ப நெடுங்கடலும் தண்ணீர் குண்டும் பண்புகள் பண்பு என்ன என்றால் நிறைய பல்வேறு உயிரினங்கள் அது உடல்ல வாடுது இன்னொன்று இந்த சங்கு முத்து பவளம் எல்லாம் அதுலதான் தோன்று எதுல அந்த கடல்ல அதனால் ஒரு பக்கம் செல்லு வளமும் தோன்றது இன்னொரு பக்கம் உயிர் வளங்களும் நிரம்பு பரிமையல் குப்பாய் எந்த குப்பையில போடுங்க காப்பிடிச்சிருந்தா அவனு பற்றி மாறி போனா பொய் குப்பையில போடுவாங்க குப்பட பயனே எழுதவும் சொல்றீங்க எனக்கு பெரிய நல்ல நண்பர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நல்லா மதிப்பு வச்சவங்க நல்லா மதிப்பவங்க நடுநிலை மீன் ஒரு அதிகாரம் இருக்க பதிமூணாம் அதிகாரம் அந்த நடுநிலைமையில என்ன எழுதுனாங்க அதையும் பாருங்க நடுநிலை யாருன்னு நண்பராயிருந்தாலும் நிலை மாறக்கூடாது பயவனா இருந்தாலும் மாறக்கூடாது நடுநிலைமையோடு இருக்கணும் பரிமையில்தான் நண்பராயிருந்தாலும் அந்த நடுநிலைமை மாறக்கூடாது பயவராயிருந்தாலும் மாறக்கூடாது ரெண்டும்ங்க இருந்தாலும் மாறக்கூடாது அது என்ன நட்புங்க அந்த மூணாவது அவனை பத்தி பேசாதீங்க ஏன் பகையின்னு அர்த்தம் இன்னொரு சார் வானா வானு கேப்பாங்க போனா போனு அப்ப மூணு ரகம் நம்ம பழகிறவங்க ஒண்ணு பகை அல்லது நட்பு அல்லது ரெண்டும் அல்லாத தாத்தகை நொதுமல் நட்பு எனும்ரத்தார்ட்டும் ஒப்படுநிலைமை தாத்தா சொல்லுங்க பார்ப்போம் நாம் பழகிற பழக்கத்துல ஒன்னு நண்பர் அல்லது பைவர் நாம் பழகிற பழக்கத்தில் ஒன்னு நண்பர் அல்லது பைவர் அல்லது ரெண்டும் இல்லாதவங்க இந்த மூணுக்கு மேல உண்ட அதுதான் சார் பரிமையாள உர இல்ல எங்க இவை சீவ இது நல்ல பெரியவங்கதான் எழுத முடியாது என்ன நீங்க இப்ப என்ன என்ன தான் தாத்தா இல்ல எந்த கல்லையும் அப்படிதான் சொன்ன பிரிநீர் உலகத்து இந்த கல் சுமந்த உலகத்துல என்ன ஆகும் இது உள் இது விநின்று விண்ணத்து உள் நின்று பசி ஓடட்டும் பசியானது வருத்தும் அவ்வளவுதான் எழுதலாம் நான் எழுதிட்டேன் தாத்தா எழுதட்டும் இன்னொருத்தர் எழுதட்டும் இவ்வளவுதான் எழுதலாம் குழந்தை எழுதட்டும் அது குமரம் எழுதட்டும் அல்லது இது பாரதாசன் எழுதிட்டோம் எந்த தாசனம் எழுதுனாலும் ஒரு தாசன் சொல்ல மாத்தலாம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிழிச்சு புள்ள இல்ல பேத்துறாங்க காலைல சொன்ன பாருங்க மறைத்தும் ஒத்துக் கொள்ளலாகுமா ஒத்துன்னா வேதத்தை சொல்லுவது ஒத்துக் கொள்ளலாகுமா உனக்கு தனியா வந்து போன் வந்துதான் மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாம் ஒத்துக்கொள்ளலாம் திருவள்ளுவர் சொன்னத்தை குடிக்குதே முண்ட தொல்லு காப்பித்துல இருக்க உயர்ந்தோர்க்குரிய ஓத்தின் ஆன அந்த சூத்திரத்தை என்ன பண்ணுவ என்னடா பண்ணுவ வேதத்தை பத்தி எண்ணம் இருந்தது தமிழ்னுக்கு அதுலாம் ஒன்னு மாற்றம் இல்ல உனக்கு வேணாம் விட்டுரு தமிழனுக்கு இல்லங்க நீ நீளகு அந்த ஓத்த என்ன பண்ணுவ தொழிலாபுத்தில இருக்கிறது அதுதான் இங்கேயும் மரபினும் ஓத்துக்குழல் ஒத்துக்கொளல் ஆகும் அதனால பரிமையில பரிமையான எழுதிருக்கார் சில இடங்கள்ல என்ன பண்ற மனுஷ் மிருத்தோட ஒத்து அதுக்கு புறம்பு அந்த இடம் மட்டும் பிடிக்க வேண்டிய இடம் ஒரு ஒரு ஐந்த விழுக்காடு இருக்க அந்த இடம் தான் கற்படி பிடிச்சு வேறு எங்க திருக்குறள் வேறு அதோட ஒத்து எண்ணாதீர்கள் சரி ஆகவே நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் நீர்மையா அந்த பண்பு அப்ப அதான் நீர்மை குண்டுகிறதுக்கு நீர்வாழ் உயிர்கள் பரவாமையும் மணி முதலாயின மழை பெய்யல கூட இறந்து போடுமா இன்னொன்னு மணி மணிக மற்றவை பவடம் தோன்றும் அது தோன்றாது அதான் நெடுங்கடலும் தண்ணி இருந்து கொடுங்க என்ன பண்ணாங்க நதிகள் தப்பி என்றா நம்முடைய சேக்கடா பெருமை மண் நின் பொ நதிகள் அத சொன்னாபு கண் சாம்பினாரு பின்று பொ திருநீர் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி பசி உனக்கு பிராணம் எடுக்கும் பசி கண் மன்னா கண்மூறி போடுவான் அப்பா ஐயா மண் கண் சாம்பி உணவு மாறி இதுக்கு மேல போனதுதான் சென்றார் திருவள்ளுவரும் சென்றார் என்ன மழை பெய்ய மக்கள் உணவு இருக்காது மாடு மாடு மாடு இருக்காது பறவை குட்டையெல்லாம் இருக்காது எல்லாம் சொல்லிருக்காரு எல்லா பயிலும் சொல்லுவான் நாம் வணங்குகின்ற வழிபாடும் தவறும்னு அது என்ன இருந்தா சமய உணர்வு இருந்தா தான் சொல்லலாம் திருவள்ளுவர் சமய உணர்வு அதனால் சிறப்போடு பூசணையும் செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு மீண்டு நமக்கு மட்டுமல்லப்பா நாம் வழிபடுகிற தெய்வங்களுக்கு ஒரு விழாவோ அல்லது இந்த நித்திய கால பூஜையோ கூட நடத்த முடியாது எது இல்லையானால் மழை இல்லையானால் என்று சொன்ன இப்படி சொன்ன வர போய் நித்தியல ஒண்ணுமே எல்லாம் ஆகுறீங்களேடா புண்ணியவானோடும் பூசணையும் செல்லாது சிறப்புன்னா ஆஹ் அவப்போடும் செய்கின்ற சிறப்பு வழிபாடு தேர் திருவிழா போக்குவரத்து நடக்காது தினப்படி செய்யணி அப்ப நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு ரெண்டுமே நடக்காதப்பா மடிப்பையாவிட்டால் சமய உணர்வு அப்படியே வாங்குறாரு வழிபாடும் நடவாது அறிவிப்பாடு எழுதினார் சொல்றேன் சிறப்போடு பூசனை அப்ப எதை முன்ன வச்சார் சிறப்பு வழிபாடுங்கிறது திருவாதிரையில தைப்பூசம் இப்படி நடத்துற வழிபாடு வெறும் பூசணிங்கிறது ஒவ்வொரு நாள் நடக்கிற வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு நடக்காதுங்கிறார் அதுல எதை நடக்காதுங்கிறார் சிறப்பு வழிபாட முதல்ல வச்சார் பின்னதான் தினமும் நடக்கிற வழிபாடு வச்சார் ஏன் இப்படி வச்சாருங்கிறதுக்கு யாராவது எழுதுனா பாத்துக்கோங்க என்ன எழுதுனான்னு பாத்துக்கோங்க ஒன்று எங்க பரிமையான காப்பிடிக்கணும் இல்ல என்ன பேத்தணும் சிறப்பு வழிபாடு எதுக்கு வழிபாடு போது வழிபாட்டுல இருக்கிற உணர்ச்சி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் ஒரே இல்ல மொழி தெரிஞ்சிருக்கணும் எதுக்கா நம்ம வந்து இப்ப தினமும் தான் பாலபிஷேக மன்றம் இல்ல எதுக்கு நம்ம வைத்தன் கோயில்ல போய் வந்து கார்த்திகை எண்ணிக்கை கொற்றோம் முத்துக்குமாரசாமி மாதிரி பால் சந்தனத்தையும் கொற்றமே அது சிறப்பு மற்ற நாள் செய்யதுலாம் ஏதோ ஒரு லிட்டர் பால ஊத்திடும் வந்துடும் ஏன் செய்யணும் இந்த நித்திய பூஜையில சிச்சில தப்பு நடந்துரும் பால் இருக்கும் அன்னைக்கு ஒரு பூனை வந்து பட்டணி அறையிட்டு போடும் அடாராடா இன்னைக்கு பால் வச்சு சாமிக்கு பூஜை பாலே பண்ணல சிவச்சிவா சிபிவா வெறும் தண்ணியை ஊத்திட்டு வந்திருக்கும் விளக்கு எரியபடியா இருக்கும் அன்னைக்கு என்ன நீங்க கொஞ்சம்தான் ஊத்திருப்பீங்க நல்ல பாதிபாட்டுல அப்படி எல்லாம் இந்த மாதிரி நித்திய வழிபாட்டு நடக்கிற இந்த குறைபாடுகளை நீக்கத்தான் சிறப்பு வழிபாடு நடத்துகிறோம் அதனால அப்ப நித்திய பூஜையில தாழ்வு ஏற்படுவது என்ற அமைப்பை நீக்குவதற்கு சிறப்பு வழிபாடு நடத்து சிறப்பிடு பெருசுக மாதிரி நீங்க திருக்குறள் கொலை பண்றவனுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க வான் பொய்த்து நதிகள் தப்பி மண்ணுயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி பெரும் பசி இந்த ரெண்டு வரியில பத்து குரல் அப்படியே பான் சிறப்புங்கிற அது அதிகாரத்தில் இருக்கிற குரல் அப்படியே பிரிஞ்சு கொடுத்துட்ட அப்படி இல்ல இருக்குது இந்த மாதிரி பசி வந்த என்ன ஆச்சுனர் பன்னவரும் ஒழியுமையால் முலையின் ஞான பாடரா வாயுடன் அரசும் பார்வையின் மண்ணுதல் திருநீற்று கண்ணுதலான் திருநீற்று சார்பின் உட்கும் கவலை வருவோம் என்று கருத்தில் கொண்டார் பார்த்தார் இந்த பசி எல்லாரையும் வருத்தம் நம்ம அடிவரியமா வருத்தம் வருத்தாது பார்ப்போம் என்று இறைவனையே எண்ணினார்களாம் அப்படி இறைவனை எண்ணி வழிப வழிபட்டு இறைவில தூங்குகின்ற பொழுதுதான் அப்படியே ரெண்டு பேருடைய கனவிலும் தோன்றி நாளும் ஒரு காசு தருகிறோம் அதை நீங்கள் கிழக்கு பீடத்திலும் மேற்கு மடத்திலும் இருந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் உணவு செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான குறிப்பு கொடுத்தார் ரெண்டு குறிப்பு கொடுத்தார் இதெல்லாம் அரசியல் இருக்க உணரணும் ஏதேன்னு ஒரு நிதி கொடுத்தீங்கன்னா ஒரே லம்சமா கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் தொலைச்சுட்டு போடுவான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் அவன் பலம் வந்த பிறகு நெருத்தியும் பண்ணும் அப்புறம் கொடுத்து இதெல்லாம் தெரியணும்ட ஐம்பது ஆண்டா கொடுத்துட்டீங்க எது இந்த இன உணர்வுல ஜாதி உணர்வுல வேலை எல்லாம் கொடுத்துட்டீங்க அரை ஆண்டு கொடுத்துட்டீங்க இன்னமும் தொடர முடியுமா இன்னமும் தொடர முடியுமா அப்ப பள்ளி இல்ல கல்லூரி இல்ல சோத்துக்கு ஆண்டு ஆகி போச்சு நிறுத்தணும் தகுதி இல்லைன்னா இல்லை இதெல்லாம் எங்களுடைய கருத்து கொடுத்துட்டே இருக்கிறதே இந்த பசினிங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பவுன் தருவோம் நீங்கின உடனே பவுன் தரமாட்டும் பெருமானம் சொன்ன ஆமா நீங்க பாருங்க ரெண்டு ஆண்டு உங்களுக்கு எல்லா வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு தடிக்கு விழுந்தா பள்ளி தடிக்கு விழுந்தா கல்லூரி தடிக்கு விழுந்தா யூனிவர்சிட்டி உங்களுக்கு பணம் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டிய வேலை இல்ல இப்படி எல்லாம் செய்யறோம் இன்னமும் தொடர முடியும் இனி வளர்ச்சி உங்க வளர்ச்சியில வளரும் அதுதான் அறம் அதுதான் முறைங்களா நாங்க சொல்றது சொல்லிட்டு போறோம் எனவே தான் அவங்க என்ன செய்யறாங்களா நித்தம் ஓரோர் காசு பாருங்க நாளைக்கு முப்பது காசு ஏத்து கொடுக்க கூடாத கிடையாது தினமும் ஒவ்வொரு காசு அப்படி இருந்தால்தான் அமைப்பு இவங்க நல்லா பெரியவங்கதான் இருந்தாலும் காசு கொடுக்கும் பஞ்ச நீங்கிட்டு அன்னைக்கு அது நின்றுடும் எது காசு நின்னுடும் தொடராது என்று அருமையான அமைப்பு திட்டமிடுறீங்களே அதெல்லாம் திட்டமிட்டிதான் பண்ணணும் ஒரு காலையில வரைக்கும் நாங்க செய்வோம் அதற்குள்ள நீங்க எல்லாம் முன்னேறிக்கணும் அவகாசம் வாங்குவேன் வாங்கிட்டே இருக்க வேண்டியது நோக்கூடாது அப்பதான் நாடு வளரணும் நான் கிடக்கு இல்லவா அதனால் அந்த நித்தம் ஓரோர் காசு நீடும் இலகு மணி பீடத்தில் உனக்கும் மேற்கும் யாம் அடித்தோம் உமக்கு அப்படி தர்றோம் இந்த காலம் தீர்ந்தால் அலகில் புகழ் புகடி தவிர்வதாகும் இந்த பஞ்சம் மட்டும் நீங்க மீண்டும் தர மாட்டோம் ஒரு அடிப்பில் செய்தாராம் செய்த உடனே ரெண்டு பேருக்கும் அது மாதிரி கொடுத்தால் அந்த வரிசை வரிசை நமக்கு தெரியும் என்னன்னு தினமும் ரெண்டு பேர் எடுத்துட்டு போகின்ற பொழுது அப்பர் சாமியல் மனத்திலிருந்து எடுத்துட்டு போற காசை பார்த்தவொன்னே அப்படி இப்படி இப்படி கண்ண ஒத்திக்கு வேணாம் என்னையா வேணும் எவ்வளவு அரிசி வேணும் எவ்வளவு பருப்பு வேணும் எவ்வளவு நெய் வேணும் எல்லாம் சொல்லிட்டு இந்த ஞான சம்பந்த கொடுத்த காசு அத போனா இப்படி படி பாப்பாங்க என்ன தம்பி என்னையா அப்படிங்கிறாங்க ஏன்னா அது அவ்வளவு சரியானபடி எடை உடையது இல்லை கொஞ்சம் இருப்பா அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டு கடைசியில் ஞான சுதுமாதிரத்துல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏ இவருக்கும் கேட்கறதை கொடுறா அப்படின்பா அதனால இவங்க போனவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தினமும் காலம் கடந்து வருது இந்த நண்பகல் உணவு எப்படி போனோம்னா பன்னெண்டு மணிக்கு போடணும் சரியா பன்ன திருப்பணந்தாள் திருப்படத்துல இப்ப கொஞ்சம் பின்ன வந்துட்டது இப்ப பின்னே வந்துட்டது ஆனா இன்னைக்கும் திருவாவூர் துறை சரியா பன்னிரண்டு மணிக்கு ஏன்னா அப்ப எல்லாம் பெரியவங்க காலையில பூஜை பண்ணிட்டு காலைல அவங்க பூஜை ஒண்ணு இருக்காது வெறும் ஒரு காபி என்ன சாப்பிட்டு இருப்பாங்க பூஜை பண்ணி முடிச்சாங்கன்னா பத்தரை மணி ஆகும் ஆச்சுன்னா உடனே எரிஞ்சு ஆக மாட்டாங்க சமையல் ஆகிட்டு இருக்கும் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு அப்படி இருக்கும் அதெல்லாம் பன்னெண்டு மணிக்கு போனோம் அதெல்லாம் நீங்க என்ன சரியா பன்னெண்டு மணிக்கு நம்ம திருநாவுக்கரசர் படத்துல போடுவாங்க ஞானசமுதிரில சரியா பன்னெண்டு மணில பன்னெண்டரை பன்னெண்டை கூட ஆகும் சும்மா இருப்பா நான் ஊர்ல இருக்குவேன் கேட்டான் என்னயா அவங்க மடத்தில பன்னெண்டு மணிக்கெல்லாம் காலம் ஆகுது மெதுவா யாருக்கு போச்சு ஞானசம்பந்தர் காதுக்கு போச்சு போன உடனே ஞான சம்பந்த உடனே பார்த்தார் ஞானசம்பந்தர் காதுக்கு போன உடனே ஏயா நம்ம மனத்தில் மாட்டோம் அப்படின்னு கேட்டார் அப்புறம் போய் சொல்லியிருக்காங்க இது முன்னே சொல்லப்படாதாப்பா நம்ம காசு இல்ல என்ன தினமும் காசு சரியா இல்லை பார்த்தார் வாசு தேரவியே காசு நல்கி ஏன் மாசில் மனித ஏசல் இல்லை என்று குடுத்த அப்படி கொடுத்த பிறகுதான் அந்த காசு மீண்டும் நல்லதாக ஆகி சரியா நாவு மாதிரியே அந்த மாதிரி அந்த காசு ஆகிருக்க இவர் மனத்திலும் பனிரெண்டு மணிக்கு உணவு அளித்தினார்கள் எனவே தர்ம சாப்பாடு என்பது எத்தனை மணிக்கு போடணும் என்றால் சரியா பனிரெண்டுக்கு போடணும் நாம வீட்டுல இட்லி சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்டு அது சாப்பிடுறோம் ஆனா நாட்டு மக்கள் கூடுமான காலை உணவு ஏது ஏடைகள் எல்லாம் அதனால இந்த மத்தியான உணவு ஒண்ணுதான் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால அது சரியா பன்னெண்டு மணிக்கு போடப்பா என்று சொன்னார் அன்று முதலாக சரியா இரண்டு பேருக்கும் பன்னிரெண்டு மணிக்கே உணவு போடும்படியான அமைப்புல இருந்து திருவேலிமல்ல இருந்தாரு இருந்து ஒரு காலையெல்லை மாறிட்டு என்ன காலை எல்லாம் மழையெல்லாம் அது இது எல்லாம் ஆயிட்டுது அப்படி ஆன உடனே காசும் நின்றது